ும்சாரணையிலும்னைக்க முடியாதே என்று இங்கிலாந்து நாட்டின் மிக பிரபலமான நீதிபதி மிக சிறந்த அறிவாளியும் கூட இவர் விசாரித்து தீர்ப்பு சொல்வதில் வல்லவர் இவரது தீர்ப்பினை யாரும் குறை சொல்ல முடியாது அந்த அளவிற்கு வல்லமை பெற்றவர் அதே சமயம் வக்கீல்களையும் சாட்சிகளையும் தம் பேச்சு சாமர்த்தியத்தினால் மட்டம் தட்டும் குணத்தையும் கொண்டிருந்தார் யாராவது இவரை மட்டம் தட்ட மாட்டார்களா என வக்கீல்கள் பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர்